وهو الذي بلغ رساله وادى الامانه ونصح للامه وجاهد في الله حق جهاده وتركنا على المهده البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها الا هالك اللهم صل وسلم على هذا النبي الكريم محمد وعلى اله وصحبه احين اللهم على سنته وامتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا أما بعد فيا عباد الله أوسيكم وإياي أولا بتقوى الله عباد الله قال تعالى وهو أستقوى القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ودع إلى سبيل ربك بالحكمة والموئذة الحسنة وجادلهم بالتي هي أحسن அருளான அல்லாஹுவின் திருநாமத்தால் இந்த ஆரம்பம் செய்கின்றேன் உலகத்தை படைத்து பரிபாளித்து ரச்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹூக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும் முகமது முஸ்தபாஹி அல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹு நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டத்திட்டங்களே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன் அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே நமது தாய்நாட்டிலே மூன்று தசாப்த காலத்துக்கு மேலாக நிலவிய கோரமான யுத்தம் முற்று பெற்று அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு சமாதான காற்றை அனைத்து மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்கிறோம் ஆனால் இத்தகைய ஒரு சுதந்திரமான மனநிறைவான மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்திலே துறைசவசமாக இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் பல சந்தேகங்கள் பல மட்டங்களிலே அண்மை காலமாக எழுப்பப்பட்டு வருவதை பார்க்கிறோம் இவற்கெதிராக பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றன பல புரணிகளும் கிளப்பப்பட்டு வருவதை அவதானித்து வருகிறோம் சில மீதியாக்கள் எதையும் நெருப்பிலே எண்ணெய் வார்க்கும் வேலையை கன கச்சிதமாக செய்து வரும் அவலத்தையும் கண்டு வருகிறோம் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டுகின்ற முன்னெடுப்புகளால் நன்மை அடைய போவது யார் தெரியவில்லை நிச்சயமாக நமது நாடும் நாட்டு மக்களும் இதனால் நன்மை அடையப் போவதில்லை என்பது மாத்திரம் மிக தெளிவான உண்மை சில பிரச்சனைகள் உண்டு சந்தேகங்களும் காணப்படுகின்றன முரண்பாடுகளும் இல்லாமல் இல்லை இவற்றுக்கான தீர்வு என்ன மிரட்டுவதா இல்லை வசை பாடுவதா இல்லை கண்டிப்பதா அல்லது துண்டித்து நடப்பதா இல்லை அடக்கம் இல்லை கிளாஷ் மோதல் ஒரு நாளும் பிரச்சினைக்கான தீர்வை தராது சில ஆண்டுகளுக்கு முன்னால் சாமுவேல் ஹண்டிங்டன் என்ற ஒரு அமெரிக்கிளாஷ் ஆஃப் சிவிலை நாகரிகங்களுக்கிடையில் மதங்களுக்கு இடையில் முரண்பாடும் மோதலும் தொடரப்போகிறது என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்தார் அதன் மோசமான விளைவுகளை உலகம் இன்று வரை அனுபவிக்கிறது அந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய உலகம் சொன்ன செய்தி என்ன நாகரிகங்களுக்கிடையில் மதங்களுக்கிடையில் மோதலில்லை Dialogue between civilizations and religions மதங்களுக்குடல் வலியுறுத்தப்பட வேண்டும் எதிர்பார்க்கிற மார்க்கம் அல்ல கலந்துரையாடலுக்கூடாக பேச்சுவார்த்தை கூடாக எந்த ஒரு பிரச்சினையையும் தீர்க்கலாம் தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கிற மார்க்கம் புனித அல் குரான் சவுஹீத் விசாலா முதலான இஸ்லாத்தின் அடிப்படையான நம்பிக்கைகளை நிறுவதற்கு கூட இந்த கலந்துரையாடல் முறையை கையாண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் சம்பந்தப்பட்ட முதலான கருத்துக்களை தரும் என்ற பதத்திலிருந்து பிறந்த சொற்கள் காலோலுன் தக்கோலூன் இத்தகைய பதங்கள் அல் குரானிலே சுமார் எநூறு தடைவைகள் இடம்பெற்றுள்ளதை பார்க்கிறோம் குரானிலே எத்தனை எத்தனை டயலாக் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும் அல்லாவுக்கும் அவனது தூதர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல்களை குரானிலே பார்க்கலாம் அல்லாவுக்கும் மலக்குகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல்களை குரானிலே பார்க்கலாம் அல்லாவுக்கும் செய்த இடம்பெற்ற கலந்துரையாடல்களையும் அல் குரானிலே நாம் காண முடியும் துறை தூதர்களுக்கும் அவர்களுடைய சமூகங்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல்கள் துறை தூதர்களுக்கும் அவர்களுடைய எதிரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல்கள் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல்கள் நல்லவர்களுக்கு மத்தியிலான கலந்துரையாடல்கள் கெட்டவர்களுக்கு மத்தியிலான கலந்துரையாடல்கள் என்று எல்லா மட்டங்களிலும் முரண்பாடுகளை கரைவதற்கும் சத்தியத்தை தரிசிப்பதற்கும் உண்மையை புரிந்து உடன்பாட்டை உருவாக்குவதற்கும் புனித அல் குரான் கலந்துரையாடல் என்ற இந்த பலம்பா இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம் கலந்துரையாடல்கூடாக முரண்பாடுகளை களையலாம் அல்லது குறைக்கலாம் பல விடயங்களிலே உடன்பாடுகளை காணலாம் ஆனால் கலந்துரையாடல்குரிய சில ஒழுக்கங்கள் இருக்கின்றன ஒழுங்குகள் இருக்கின்றன இவை பேணப்பட வேண்டும் கலந்துரையாடலுக்குரிய ஒழுங்குகள் பேணப்பட்ட நிலையிலே எந்த பெரிய விவகாரத்தையும் பிரச்சனையையும் கலந்துரையாடி நல்ல தெளிவுகளை பெற முடியும் நல்ல முடிவுகளை பெற நல்ல உடன்பாடுகளுக்கு வர இந்த வகையிலே எப்போதும் கலந்துரையாடல் உண்மையை அடிப்படையாக கொண்டதாக வாய்மையை அடிப்படையாக கொண்டதாக அமைதல் வேண்டும் பொய்யை துரளியை பரிசுமத்துவதை அவாண்டத்தை அடிப்படையாக கொண்டு கலந்துரையாடல் அமைகிற போது அங்கே நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கிற தெளிவு கிடைக்க போவதில்லை உண்மைகளை அடிப்படையாக கொண்டு கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அடுத்ததாக கலந்துரையாடுகளின் போது பண்பாடு பேணப்பட வேண்டும் பேச்சிலே பண்பாடு கலந்துரையாடலே பண்பாடு பேச்சுவார்த்தையிலே பண்பாடு பேணப்பட வேண்டும் கலந்துரையாடுவதற்காக நபி முசா அலி அபலாத்து அவர்களும் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலிஹி அலாத்து அசலாம் அனுப்பப்பட்ட போது அல்லாஹ் அவர்களை பார்த்து என்ன சொன்னான்னு அழகான பண்பாடான நளினமான வார்த்தையாடல்கள் கூடாக உங்களது செய்தியை எடுத்துச் சொல்லுங்கள் உங்களது பேச்சிலே பண்பாடு இருக்க வேண்டும் நாகரிகம் இருக்க வேண்டும் கருத்தைர்களுக்கு சொன்னது அவர்களுடைய அற்புதமான பண்புதான் எல்லா விடயங்களிலும் பண்பாடு பேணுவது டீசன்சி வார்த்தையில் நடத்தையில் அனைத்திலும் டீசென்டாக நடப்பது அவர்கள் ஒரு நாளும் துருவார்த்தை கெட்டார்த்த வார்த்தை அநாகரிகமான வார்த்தைகளை பேச மாட்டார்கள் பண்பாடு கட்ட செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் என்று சல்லாஹுக்கள் சல்லாஹுலமர்களை போலவே அவர்களை பின்பற்றுகின்ற அவர்களது தோழர்களும் அவர்களது அவர்களை பின்பற்றவர்களும் இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் மூமின் என்பவன் சாடுபவன் அல்ல கெட்ட வார்த்தை பேசுவரீகமாக வார்த்தையாடல் ஈடுபடுபவன் அல்ல என்று பார்த்து சொல்கிறார்கள் வரைவிளக்கணமாக அல்லாவின் அருளின் காரணமாகவே நீங்கள் அவர்களோடு நளினமாகவும் நயமாகவும் பண்பாடாகவும் நடந்து கொண்டீர்கள் நீங்கள் கடுகடுப்பானவராகவும் இருந்தால் நிச்சயமாக இருப்பார்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் அவர்களுடைய வாழ் முனையின் வன்மை அல்ல அவர்களுடைய பண்பாட்டின் பலம் என்பதை முஸ்லீம் அறிஞர்களே ஏற்றுக் அதற்கு காட்சி சொல்கிறார்கள் அழைப்பீர்களாக மேலும் விவாதிக்க வேண்டிய கட்டம் வந்தால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் பில்லத்து மிக சிறந்த முறையில் மிக அழகான முறையில் உங்களது பேச்சுவார்த்தையை கலந்துரையாடலே விவாதத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று குரான் பார்த்து பணிப்பதை பார்க்கிறோம் இஸ்லாம் சொல்கிறாடல்களுக்கான தர்மங்கள் ஒழுங்குகளிலே மட்டுதான் அடுத்தவருடைய கருத்து எதிர்த்தரப்பினருடைய கருத்து சரியாக இருக்கிற போது பொருத்தமாக இருக்கிற போது நியாயமாகப்படுகிற போது துணிச்சலாக அதனை ஏற்றுக்கொள்வது செழிவடுப்பது மாத்திரமல்ல மாற்றுக் கருத்தை அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டம் வந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிற மார்க்கம் இஸ்லாம் இத்தகைய கலந்த கலந்துரையாடல்களுக்கு தர்மங்களை மீறி உன்னைக்கு புறம்பாக பேசுவோர்கள் சத்தியத்துக்கு மாற்றமாக பேசுவவர்கள் பண்பாடுகளை மீறி பேசுவவர்கள் மனித விழுமியங்களை மதிக்காதலில் பேசுவர்கள் இவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்வது என்பதையும் குரான் சொல்கிறது அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் அல்லாவின் மீது நீங்கள் தவக்குள் வையுங்கள் அல்லாஹுவே பாதுகாப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான் இபாது ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகளை சூரத்துல் குர்கானுடைய கடைசி பகுதி நமக்கு தருகிறது ரஹ்மானுடைய அடியார்களின் முக்கியமான ஒரு பண்புனா அறிவியர்கள் ஈடுபடுவர்கள் ரஹ்மானுடைய அடியார்களோடு விவாதிக்க வந்தால் அவர்கள் சலாம் என்று சொல்லி பண்பாடாக சென்று விடுவார்கள் என்று அல் குரான் சொல்கிறது அந்த வகையிலே அல்லாவுடைய அடியார்களே இஸ்லாமிய சௌர்களே எமது கலந்துரையாடல்கள் அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் ூர்வமாக அமைய வேண்டும் வெறும் உணர்ச்சி வசப்பட்டதாக எமது கலந்துரையாடல்கள் அமையலாகாது உண்மையின் அடிப்படையில் எமது கலந்துரையாடல்கள் அமைய வேண்டும் பண்பாட்டை அடிப்படையாக கொண்டு முழுக்க முழுக்க மனித பண்புகளை கவனத்தில் கொண்ட நிலையிலே அவற்றை பேணிய நிலையிலே எமது கலந்துரையாடல்கள் அமைதல் வேண்டும் கலந்துரையாடல்கள் நிச்சயமாக நல்ல தீர்வுகளை தரும் இந்த ஒழுக்கங்கள் பேணப்பட்டு அவை நடைபெறுகிற போது முரண்பாடுகளை களைவதற்கும் உடன்பாடு கண்டு நல்லிணக்கத்தையும் நல்லுணவையும் கட்டியழுற்கும் கலந்துரையாடல் இன்றியமையாதது உலகத்திலே இன்னொரு என்ன பிரச்சனைகளை பாரிய பல பிரச்சனைகளை எல்லாம் வெறும் கலந்துரையாடுகிற கூடாக அற்புதமாக களைந்து விடுவதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம் தீர்வில்லாத பிரச்சினை இல்லை முடிவில்லாத எந்த விவகாரமும் இல்லை தேவை கலந்துரையாடல் ஆனால் வெறும் கலந்துரையாடல் மாத்திரம் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையப்போவதில்லை அதற்கு அப்பால் கலந்துரையாடல்களுக்கு அப்பால் மேலும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் குறிப்பாக இலங்கை போன்ற பல்லின சமூகங்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டிலே பல சமயத்தவர்கள் ஒரு நாட்டிலே சமூக நல்லிணக்கம் என்பது சமூக நல்லுறவு என்பது சக என்பது இலங்கை போன்ற ஒரு நாட்டின் மேம்பாட்டுக்கு அத்திவாரமாக இருக்கிறது இந்த நல்லிணக்கம் இல்லாத இடத்தில் நல்லுறவு இல்லாத இடத்தில் பயமும் பீதியும் அச்சமும் சந்தேகமும் இருக்கும் இடத்தில் ஒரு நாடு முன்னேற்றம் காண முடியாது மேம்பாடு அடைய முடியாது என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமில்லை எனவே இலங்கை போன்ற நாட்டுடைய அரசாங்கம் இதன் அதிகாரிகள் சமூக தலைமைகள் மத தலைவர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் இலங்கையர் என்ற வகையில் இந்த நாட்டு மக்கள் என்ற வகையில் எல்லோர் மத்தியிலும் நல்லிணக்கத்தையும் நல்லுறவையும் கட்டி எழுப்புவதில் கூடிய கரிசனையும் அக்கறையும் காட்ட வேண்டியது இன்றைய காலத்தின் இன்றியமையாத முதல் தர முன்னுரிமை பெற வேண்டிய டாப் பிரையாரிட்டியாக அமைய வேண்டிய அம்சம் என்பதை நான் வலியுறுத்தி யாரும் புரிய வேண்டிய அவசியம் தேவை இருக்காது என்று நான் நினைக்கிறேன் அடுத்ததாக இந்த நாட்டிலே வாழ்கிற முஸ்லிம்கள் காலாகாலமாக நமது மூதாதையர் வழி நின்று எப்படி இந்த நாட்டில் வாழ்கிற எல்லா சமூகங்களோடும் பொதுவாகவும் பெரும்பான்மை சமூகத்தோடு குறிப்பாகவும் நல்லுறவை பேணி நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வந்தார்களோ இந்த நிலையை மேலும் பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்திலே நாம் இருக்கிறோம் எமக்கு மத்தியிலான நல்லுறவை மேலும் வளர்க்க மேலும் பலப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய தேவை இன்று உருவாகி இருக்கிறது இந்த வகையிலே வெறுமனே கலந்துரையாடல்களும் கருத்துப் பரிமாணர்களும் கருத்தரங்குகளும் பேச்சுவார்த்தைகளும் மாத்திரம் நாம் எதிர்நோக்கியிருக்கிற சில பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளாக அமையப்போவதில்லை நடைமுறையில் பிரக்டிக்கலாக நல்லுறவை வளர்ப்பதற்கான பணிகளில் நாம் ஈடுபட வேண்டும் இந்த வகையில் ஒத்துழைப்புக்கும் ஒருங்கிணைப்புக்குமான கவுன்சில் அகிலங்கை ஜெம்இத்துலமாவின் கீழ் இயங்குகின்ற இந்த அமைப்பு இந்த நாட்டிலே முஸ்லிம் சமுதாயத்திலே ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காகவும் எல்லா சமூகங்களுக்கு மத்தியிலும் நல்லுறவை கட்டியெழுப்பதற்காகவும் பல்வேறு பணிகளை கடந்த சில காலங்களாக முன்னெடுத்து வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என நம்புகிறேன் அந்த வகையில் ஒரு பக்கம் சமூக ஒற்றுமை பிரகடனம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது மறுபக்கம் தகவாழ்வு பிரகடனம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் யூனிட்டி டிக்ளேஷன் மறுபக்கம் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு ஒரு பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பிரகடனத்திலே சில முக்கியமான விஷயங்களை நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் நாம் பேணுகிற அமைப்புகள் தான் ஆனால் காலத்தின் தேவையை கவனத்தில் ஒழுங்குகளை ஒழுக்கங்களை இன்னும் இன்னும் அதிகமாக பேண கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வகையிலே பிற சமயத்தவருடைய இன்ப துன்பங்களிலே நாம் அதிகம் கலந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்களது கொண்டாட்டங்கள் வைபவங்கள் நிகழ்வுகள் முதலானவற்றிலே கலந்து கொள்வதற்கு பிற சமயத்தவர்களை பிற மதத்தை அழைக்க வேண்டும் அவர்களை உபசரிக்க வேண்டும் பிற சமயத்தவர்களின் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் அவர்களின் பொது கொண்டாட்டங்களின் போது அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கவும் அன்பளிப்புகளை வழங்கவும் முன்வர வேண்டும் பிற சமூகத்தின் ஏழைகள் அனாதைகள் விதவைகள் அங்கையினர் நோயாளிகள் போன்றோருக்கு அதிகம் அதிகம் உதவிக்கரம் நீட்டுவதற்கு நாம் முன்வர கடமைப்பட்டிருக்கிறோம் பொது சிரமதானங்கள் சூழல் சுற்றாடல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீமையொழிப்பு போராட்டங்கள் முதலானவற்றில் நாம் முனைப்போடு பங்கேற்க வேண்டும் அனைவரோடும் சேர்ந்து பங்கேற்க வேண்டும் வைத்தியசாலைகள் மரங்கள் முதலானவற்றுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் பிற சமூகத்தவர்கள் விரும்பும் போது எமது பள்ளிவாசல்களை பார்வையிடவும் தன்மார்க்க நிகழ்ச்சிகளை அவதானிக்கும் வகை செய்ய வேண்டும் பொதுவாக பிற சமயத்தவர்களின் மத உணர்வுகளை மதித்து நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் வியாபாரிகள் வியாபார கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுபவர்கள் நம்பிக்கை நாணயத்தோடு நடந்து கொள்வது மாத்திரமல்ல தாராளத்தன்மையோடு நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் விழாக்கள் வைபவங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளின் போது எளிமையை முஸ்லிம்கள் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆடம்பரத்தையும் படாடோபத்தையும் தவிர்ப்பது இன்றியமையாத காலத்தின் தேவை சன்மார்க்கிறவர்களோடு பழகி முஸ்லிம்கள் பற்றி நிலவுகின்ற தப்பிப் பிராயங்களை முயற்சிக்கரை இந்த வகையிலே நல்லிணக்கத்தோடு சக வாழ்வை பேணி நல்லுறவை பேணி வாழ்வதற்கு அவர்களை நெறிப்படுத்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நமது அடிப்படையான மார்க்க நம்பிக்கைகளை பேணிய நிலையிலே இத்தகைய நல்லுறவை வளர்ப்பது என்பது எமக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவால் என்பதை நாம் உணர வேண்டும் இவை மாத்திரம் போதுமானதல்ல கலந்துரையாடல் வேண்டும் பேச்சுவார்த்தை வேண்டும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் நல்லுறவை வளர்க்கும் வகையில் இத்தகைய ஒழுங்குகளை பண்புகளை நாம் பேண வேண்டும் அடுத்ததாக அல்லாஹுவின் உதவியை நாம் நாட வேண்டும் அந்த வகையிலே பாவங்கள் நாம் விடுபட வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் சமூக உறவுகளில் கொடுக்கல் வாங்கலில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் பிழைகள் குற்றங்கள் அனைத்திலிருந்து விடுபட வேண்டும் பாவங்கள் தாபங்கள் நன்மைகள் வரக்காத்துகள் பாவங்கள் இருக்கும் இடத்திலே நிச்சயமாக பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் சோதனைகள் இருக்கும் அப்பாஸ் ரஃபு அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் பாவம் இருக்கிறதே அது முகத்திலே கருமையை ஏற்படுத்தும் கல்விலே இருளை ஏற்படுத்தும் உடம்பிலே பல உருவாக்கும் ரிதுக்களே அது குறையை ஏற்படுத்தும் மனிதர்களுடைய உள்ளங்களிலே பாவமானது வெறுப்பை விதைக்கும் என்று சொன்னார்கள் மனிதர்களுடைய உள்ளங்களிலே அல்லா அன்பை எங்களை பற்றிய கிருவையை போடுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது பாவங்கள் பாவங்கள் வேண்டும் பாவி அல்லாவின் பார்வையிலே விழுந்து விடுவான் அல்லாவின் பார்வையில் விழுந்த ஒருவனை இந்த உலகத்திலே எவராலும் தூக்க முடியாது கௌரது இந்த உலகத்திலே எவருடைய கௌரவத்தையும் மரியாதையையும் நிச்சயமாக அல்லாவினால் இழிவுபடுத்தப்பட்ட ஒருவன் பெற மாட்டான் பாவம் என்பது அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதர்களே பாவம் இழிவை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் ஆரம்ப கால மனிதர்கள் ஒரு துவாவை செய்வார்கள் உனக்கு தட்டுப்பட்டு அதன் மூலமாக எனக்கு கண்ணியத்தை தருவாயாக உனக்கு மாறு செய்து பாவம் செய்து அதன் மூலமாக எனக்கு இழிவை ஏற்படுத்திவிடாது என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள் அச்சத்தோடும் பயத்தோடும் தான் இருப்பார்கள் எனவே பாவங்கள் இருந்து விடுபட கடமைப்பட்டிருக்கிறோம் நமது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அடுத்ததாக இஸ்து பாவம் மன்னிப்பு கோரல் அதிகம் அதிகமாக ஈடுபடல் صلى الله عليه وسلم صنعنا رجل من لذي من استغفار جعل الله له من كل هم من فرج ومن كل ديق من مخرج ورزق من حيث الاهتصال يار استغفار كده پدك لارو الله عمرودي عنيت كواليه لكم تيروي والنقواان يلا نرکدي كلراندوم عمروك مدووي கொடுப்பான் அவர் எதிர்பாராத விதமாக அவருக்கு ரிசுக்கை வழங்குவான் என்று சல்லல்லாஹு உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள் கவலைகளுக்கு தீர்வு கஷ்டங்களுக்கு தீர்வு நெருக்கடிகளுக்கு தீர்வு என்பதை சல்லல்லாஹலிஸ்லாமர்கள் நமக்கு சொல்கிறார்கள் பாவங்கள் விடுபடுவது மாத்திரமல்ல செய்த பாவங்களுக்காக அல்லாவிடம் பிரார்த்திப்பது பாவ மன்னிப்பு கோருவது இன்றியமையாதது இவற்றோடு அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சோர்களே நம்முடைய ஒற்றுமை முஸ்லிம் சமூகம் இயத்தினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல ஐக்கியமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் காட்டிக் கொடுக்க கூடாது குறை சொல்லுவதும் சாடுவதும் வசை பாடுவதும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதும் நிச்சயமாக நம்மை பலியினப்படுத்தும் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சர்ச்சைப்பட்டுக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சர்ச்சைப்பட்டு சண்டை வெடித்துக் கொண்டால் உங்களது பணம் குன்றி குறைந்து நீங்கள் தோல்வி காண்பீர்கள் என்று அல்லாஹ் அல் குரானில் சொல்கிறான் அணியாக நாம் மாற இது ஒரு முக்கியமான தீர்வு அடுத்ததாக எப்போதும் இருக்கிறீர்கள் أوراد كل تلاوت القرآن إبتت لئے يودفر بندوم قريباك انتنگل کشتا نشتنگل بودو وذکوريا دعاك لئي صلى الله عليه وسلم ورغانا مكتور لتندرقرار كل لا إله إلا الله العظيم الحليم لا إله إلا الله رب العرش العظيم لا إله إلا الله رب السماوات ورب العرض ورب العرش الكريم اللهم رحمتك أرجو فلا تاكلني إلى نفسي طرفة عين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اتغيّ கஷ்ட நஷ்டங்களை அல்லா நீக்கி வைக்கும் நோக்கோடு சல்லாஹர்கள் நமக்கு கற்றுத்தந்த அதிகம் அதிகம் ஓத வேண்டும் அல்லாவுடைய கலாமோடு நெருக்கமான தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தொழுகையுடைய விஷயத்திலே மிக மிக பேண்டுதலாக இருக்க வேண்டும் இதன் இஸ்லாம் அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்துவிட்டால் உடனடியாக தொழுகைக்கு விரைவார்கள் என்று சகபாக்க சொல்கிறார்கள் அனைத்துக்கும் மேலாக அல்லாவின் நடிகார்களே இஸ்லாமிய சகோதர்களே நாம் இப்போதும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சகிப்பு இருக்க வேண்டும் அல்ஹம் அந்த வகையில் முஸ்லிம் உம்மத்தை நாம் பாராட்ட வேண்டும் இலங்கை முஸ்லிம் சமூகத்தை நாம் மிக்க வேண்டும் மிகவும் முதிர்ச்சியோடும் மிகவும் பக்குவத்தோடும் மிகவும் நிதானத்தோடும் பொறுமையோடும் சகிப்பு நடந்து கொள்கிற ஒரு சமூகமாக நாம் பார்க்கிறோம் நிலையை தொடர்ந்தும் உத்தரவாதப்படுத்துகிற பொறுப்பு உலக உட்பட சமுதாயத்தின் அனைத்து தலைவர்களுக்கும் இருக்கிறது நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தாலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்ற உண்மையை ஆழமாக நாம் மனதில் கொண்டு பொறுமையோடு நிரண்ட பார்வையோடு தொலை நோக்கோடு ஐக்கியமாக செயற்பட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இவற்றோடு எப்போதும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் ஆயிரம் பேர் தமது பேச்சினால் ஒரு மனிதனில் ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையினால் ஆயிரம் பேரிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் பேச்சு விரிவுரை பயான் ஹதீஸ் இவை அனைத்தை விட முன்மாதிரியான வாழ்க்கை இருக்கிறதே அது மிகப்பெரிய பாதிப்பை தாக்கத்தை மாற்றத்தை விளைவைடுத்தும் என்ற உண்மையை ஆழமாக புரிந்து மிக முன்மாதிரியான மனிதர்களாக நாம் வாழ கடமை ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் யுவதிகள் சமுதாய தலைமைகள் அனைவரும் அனைத்து மக்களுக்கும் முன்மாதிரியானவர்களாக தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு செயற்பட வேண்டிய ஒரு காலம் இது என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையிலே நமது தாய் இந்த நாட்டிலே அமைதியும் நிம்மதியும் சாந்தியும் சமாதானமும் நிலவுவதற்காக எமக்கு மத்தியில் இருக்கிற கருத்து வேறுபாடுகளை எமக்கு மத்தியில் இருக்கிற முரண்பாடுகளை அழகான கலந்துரையாடல்கள் கூட பேச்சுவார்த்தை கூடாக தீர்த்துக் கொள்வதற்கு கலைவதற்கு அதே நேரத்திலே அடுத்த சமூகங்களுக்கு உதவிக்கரன் நீட்டோர்களாக நல்லிணக்கத்துக்கும் தகவாழ்வுக்கும் வரைவிளக்கரங்களாக நாம் மாற கடமைப்பட்டிருக்கிறோம் இவற்றோடு எமக்கு மத்தியிலே ஒற்றுமையை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும் பாவங்களில் விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் முதலான வணக்க வழிபாடுகளில் நாம் முனைப்பு காட்ட வேண்டும் தொழுகையிலே மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும் அனைத்துக்கும் மேலாக மூவங்களுடைய மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பது இபாதத்துடைய தாயாக தலையாக அதனை வர்ணித்திருக்கிறார்கள் அந்த துவாவு கூட நமது நாட்டிலேட்டிலே வாழ்கிற எல்லா சமூகங்களுக்கு மத்தியிலும் சமாதானமும் நல்லிணக்கமும் நிலவுவதற்காக நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் சுப் அந்த வகையிலே நம்மையும் நமது நாட்டையும் நாட்டு மக்களையும் அனைத்து வகையான ஆபத்துகளில் காப்பாற்றி அருள்வானாக நமக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை உருவாக்குவானாக நமக்கு மத்தியிலே சக வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு செய்வானாக நல்லுறவை உருவாக்குவதற்கு தௌஃபிக் செய்வானாக சாந்தியும் சமாதானமும் அரசோச்சுகின்ற ஒரு பூமியாக நமது தாயகத்தை அல்லாஹ் ஆக்கி அருவானாக முஸ்லிம்கள் மத்தியிலே மூண்கள் மத்தியிலே ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் அல்லா பலப்படுத்துவான பொறுமையோடு சகிப்பு தன்மையோடு முதிர்ச்சியோடு தூர நோக்கோடு நடந்து கொள்கிறாக அனைத்து சந்தர்ப்பங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நமக்கு தந்தல்வானாக சோதனைகளை வென்று சாதனை படைப்பவர்களாக அல்லாஹ் சுபா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாசத்தாவானா அலமது